சேர்த்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தோல்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று பரிசுத்தரியதாக மத்தில வாசிக்கின்றான் அதற்கு முன்னாலே கர்த்தருக்கு தொழுகைகள் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரியப்படுகின்றது மனிதனை ஆண்டவர் உண்டாக்கிற நோக்கமானது தமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேத வாக்கியம் இங்கே உணர்த்தப்படுகின்றது மனிதன் கடவுளோடு கூட உறவாடி கொண்டிருக்க வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுள் மூலமாக அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருந்தார் சொல்லும் பொழுது படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி சொல்லுகின்றார் சாதாரணமாக வணங்குவதற்காக அல்ல கடையை பயபக்தியோடு கூட தொழுகை செய்து கொள்வதற்காக கற்பனுடைய விருப்பத்தின்படி கடவுளுக்கு ஆராதனை செய்வதற்காக மனித குலத்தை உண்டாக்கி ஆதி மனுஷனாகி ஆதாம் இறைவனுடைய உறவாட்டத்தை இழந்து போன பிறகு ஆதாமனுடைய குமாரனாகி காயிலும் ஆவியிலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போனார்கள் என்று சொல்லி பரசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கின்றது முதல் முதல் ஆராதனை அங்கே ஆரம்பமாகின்றது அந்த ஆராதனை ரெண்டு பிரிவாக ஆராதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பரசுத்த வேதாகமத்தில் வாசித்த இந்த ஏராளமான பிரிவுகள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இருக்க முடியும் என்பது நாம் அறிகிறோம் ஏன் ஆர் என்று சொன்னால் சாத்தானதை செய்து கொண்டே இருக்கிறார் சிதரடிக்கிறவன் என்று சொல்லி சாத்தானை குறித்து வேலை தெரிவிக்கின்றது ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு அமைதியாக ஆராதனை செய்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கிறது இல்லை அதில் செல்வதை பிரிப்பது அவர்கள் இப்படி உலகம் ஆயிரக்கணக்கான பிரிவுகளை உண்டாக்கி கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று மக்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி பிரிந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி கடந்து வந்திருக்கின்றோம் மிதமாய் சேர்த்துக்கொழு குமாரம்பரம் தான் அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கருத்தனுடைய நாமத்தை தகுந்து ஆரம்பித்தார்கள் என்று எழுந்திருக்கின்றது ஆண் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை ஆபையல் செய்தார் என்றும் அந்த காயினுக்கு அது பிடிக்காதபடினாலே ஆபையனுடைய காணிக்கை காயினுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்காதபடி காயினுடைய முகநாடி வேறுபெற்று சொந்த சகோதரனாகி ஆபே நேவன் கொண்டு போட்டான் என்பதை தெரிவித்திருக்கிற முதல் கொலையை நடக்கின்றது பொறாமை அடுத்தவனுக்கு பொறாமை உண்டாகி என்னை மாத்திரையை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி எண்ணி உடன்பிறந்த சகோதரனை கொலை செய்து விட்டபடினால் இப்போது கருத்திற்கு தொல்லை செய்வதற்கு ஆட்கள் இல்லை சாத்தானுவதற்கிருக்கின்றான் தேவனுக்கு உண்மையாக தொழுது கொள்கின்ற மக்களை உலகத்தை விட்டு அழிக்க வேண்டும் ஆதிக்கடி தடை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமேற்றுகின்ற காலகட்டத்தில் வந்திருக்கின்றபடியால் இப்பொழுது கருத்துனுக்கு ஆராதனை சேர மக்கள் புரிவிக்கோ ஒரு குமார அமர்ந்தான் சென்று பெயரிட்டான் மீதமாக ஆவையில் மறித்து போன பிறகு ஆனாமுக்கு சேர்த்து ஒரு குமாரம் மரந்தான் அந்த சேத்துக்கு ஒரு குமாரமிருந்தான் அவனுக்கு ஏனோ சேர்ந்து பெயரிடப்பட்டது அப்பொழுது மனுஷர் கர்த்தமுனை நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் மக்கள் வாசிக்கின்றவர் இசைய குமாரன் அவன் எனக்கு சிரன் நீ அவனை எனக்கு ஆராதனை செய்வதற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்வாயானால் நான் உன்னுடைய சிரேஷ்ட புத்தனை சங்கடிப்பேன் என்று நீ இதமாக பார்வையிடத்திலே சொல்ல வேண்டும் என்று மோசினிடத்தில் ஆண்டு வருஷம் சொன்னார் என்று உபோகம் புத்திர புத்தகத்தில் இப்படி வாசிக்கலாம் யாத்திராகமும் நாலாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அப்பொழுது பார்வோரோடய சொல்ல வேண்டியது என்னவென்றால் இசனவே என்னுடைய குமாரன் அவன் என்னுடைய சேச புத்திரன் எனக்கு ஆறாவது செய்ய முடியும் குமாரன் அனுப்பிவிடு என்று கட்டளையாடுகிறேன் அவனை விடமாட்டே என்பாயாக விடமாட்டே என்பாயாக நான் உருடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்தனை சங்கரிப்பேன் என்று கருத்து சொன்னார் என்று சொல்லேயோ மனுவின் கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்புகின்றார் அதை விடமாட்டவது ஒரு மனுஷன் தடை அவருக்கு இந்த வாசகமே கொடுக்கப்படும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஆண்டு கொண்டிருந்த அரசியலுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னுடைய குமாரர்களை என்னுடைய சிறுவேல் மக்களை எனக்கு ஆராதனை செய்ய விடமாட்டோம் சொல்வாயானால் உன்னுடைய குமாரன் உண்டு சேஷ்டப்பட்டு நான் சங்காரப்படுவேன் சங்காரம் பண்ணின பிறகுதான் விட்டார் என்று வைத்து அப்படி நாம் தான மெஜாரிட்டியாக இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் பலருக்கு உருவாகி கொண்டு வருகின்றது அவர்களுக்கு வேதத்திருப்பில் எழுதி தரப்பட்டிருக்கிறது அறிவித்துக் கொண்டிருந்தேன் உருவாக்கப்பட்ட அற்புதங்களை கண்டவர்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல எல்லா மனுஷர்களும் தலையீட்டுகளால் அற்புதத்தோடு விடுதலையாக்கப்பட்ட மக்கள் வழியிலே கருகத்துக்கு ஆராதனை செய்தார் என்பதை நாம் யாருக்கு ஆராதனை செய்யும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம உண்டாக்கின்ற ஆண்டவருக்கு தொழுகை செய்யும் முடியாத மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்றாக கொடுத்த பிறகு என்றுவிப்போ நீங்கள் நீங்கள் கருத்தனை அகனால் உலகத்து எல்லாரும் நேற்று வரை கேசுவாதிர்கு செய்து கொண்டிருந்தவர்களும் இன்றைக்கு இல்லாமல் கடந்து போய்விட்டால் இறமக்களாக என கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் ார்கள்ித்தி கா ஆதனை செய்தார் என்று வேண்டும் உறவை எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்க நாம் அறிந்து கொண்டு இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று மக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆதியாக அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரை உள்ளதை வாசிக்கலாம் பிறந்த நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கரிகளை கருத்தனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆவேல் மந்தையின் தலையீட்டுகள் கொழுமையான செலவுகளில் கத்தனி கொண்டு வந்தான் ஆவேல காடிகளின் கருத்து நங்கீகரித்தார் அதன்பை மே எண்ணப்பட்டது விசுவாசிக்கவில்லை சொத்தில் எழு தந்திருக்கின்றது இந்த வேத புத்தகத்தை வைத்திருக்கிற எல்லாரும் வேதத்தை விசுவாசிக்கிறதில்லை யாரும் உங்க பாட்டம் சொல்லிக் கொடுத்ததையும் அவங்க கூட்ட நாடு சொல்லிக் கொடுத்ததும் தான் தொழுதுகொண்டு ஆராதிக்கிறார்களை தவிர வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மனமில்லாமல்படி கோடிக்கணக்கான மக்கள் இரவனுக்கு தொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதமாக ஆவியல் விசுவாசத்தினாலே இதற்கு நீஞ்சியான காணிக்கை செலுத்தினான் என்று இவரே பதினொன்றாம் அதிகாரம் நாலாவது விதமாக எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் णिक साक्षी मरीतेमानी साक्षिन्तु पावन पे அதற்கு பலி செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல ஏற்பாட்டில் சட்டம் ஒடுக்கப்பட்டிருந்தது இந்த ஆவேலத்தில் காய்கறி கூட ஒரு பிரசங்க பண்ணி இருக்கிறார் அதை ஆவியல அப்படியே விசுவாசித்தபடி செய்தான் காயத்தை விசுவாசிக்கவில்லை என்ற சின்னம் அறிந்திருக்கு ஏன் ரெண்டு பேரில் ஒருவர் மாத்திரம் விசுவாசித்தான் ஒருவன் ஏதனையில் சுவாசிக்கவில்லை என்று சொன்னால் இல்லை வேதத்தில் எழுதியிருக்கிறது எல்லாம் வேண்டும் என்று விரும்பாதே என்றுதான் இன்றைக்கு மக்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறார் செய்ய வைப்பதற்கு மக்களை தூண்டுகின்ற காலமாக இருக்கின்றபடியினால் இறைமக்கள் ஆகிய நான் மிகவும் விசுவாசத்தினாலே நேர்மையான பணியை செலுத்தி நீதியமான் என்று சாட்சி பெற்றான் என்று பரிசுத்த வேண்டாம் வாக்கின் சொல்லுகின்றது சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அப்பொழுது மனிதர்கள் கத்தரி தேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் எவரால் செலுத்த வாசிக்கின்ற பொழுது இங்கே பரிசுத்தா அந்த நிலையை கருக்கலாம் அவருடைய நாமத்தை துதிக்கி முதடுகளின் வழி ஆகிய சோசர வழி அவர் மூலமாக பலி செலுத்தி கடவுளுக்கு ஆராதனை செய்வான் காயின் காணிக்கைகளை படைத்தான் அது ஆராதனை அல்ல என்று சொல்லுகின்றது காய்கறிகளை படித்து கொண்டு போய் கையின் பிரயாசத்தினுடைய பலன் அது கடவுளுக்கு செய்வது பழி செலுத்தி செய்ய வேண்டும் செலுத்தினது அங்கே தேவ மகிமை வெளிப்படுகின்றது தேவாசிவாதம் உண்டாகின்றது பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது ஆகினால் பிரியமான தேவஜானமே நம்மை ஆண்டவர் தமக்கு தொழுகை செய்ய முடியாததும் குறித்து ஏதமாகவே வீட்டெடுத்து செய்ய முடியாத சூழ்நிலைகளை நேரங்களை தந்திருக்கின்றபடியினால் இந்த தொழகை நேரம் மிகவும் பயபத்து தொழிலாக இருக்க வேண்டும் என்பதை பதவிகளை வாசிக்கின்ற பொழுது அரசனாகி தாமீன் சோத்திர பணிகளை செலுத்தி கர்த்தூடி நாமத்தை தொழுந்து கொள்கையே என்று சொல்லி அரசனாகி தாமில் சொல்லுகின்றார் கர்த்தனை துதிக்கிறது துதிய போது நாவில் இருக்கின்றது திருச்செரும்புணைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவரை திருக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அது கருத்தருக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் நாம் தொழுகை செய்யபடியாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் இறைவனுக்கு ஆராதனை செய்யபடியாகவே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றபடியினால் ஆசாரிய கூட்டமாக கர்த்தரமை அபிசீகித்திருக்கிறபடியினால் நம்முடைய உதவிகளை எப்பொழுதும் சோத்தர பலி வெளிப்பட்டுக் இருக்க வேண்டும் என்று ஆதி அலுவலர் சொல்லுகின்றார் பதினாறாவது வாசிக்கின்ற பொழுது எனக்கு கருத்தர் எனக்கு கருத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்துடைய நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் தொழுதுகின்ற சொல்லி பரிசுகிறார் நன்மை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் தேவாலயத்துக்கு விரைந்து ஓடுவார்கள் நன்மை பெற்ற பிறகு தேவாலயத்துக்கு வருவதை குறைத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு செய்ய ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்துவதற்காக நம் தேவாலயத்திற்கு செலுகின்றபடி நான் எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு செலுத்துவேன் லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்தருடைய லாபத்தை தோல் கொள்வேன் கருத்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாக ஆராவணி தொழுது நேரம் இருக்கின்றபடி நான் தேவஜனங்கள் தேவாலயத்துக்கு வரும்போது எல்லாம் தேவன் செல்லும் நன்மைகளை நினைத்து நினைத்து நினைத்து அவருக்கு துணி செலுத்தும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் சந்தோஷத்தினாலும் நிறைய ஆரம்பிக்கின்றனர் ஆராவணிக்கு வந்த பிறகும் பாடல் ஆராதனை முடிந்த பிறகும் ஒரு அனலும் இல்லாமல் உணர்வு இல்லாமல் இருந்து விட்டு காரணம் என்ன தெரியுமா தேவன் செல்வன் நன்மைகளை நினைக்காதபடிக்கு ஏதோ இல்லாதவர்களை நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றபடி நான் உள்ளமெல்லாம் போல காணப்படுகின்றது முகமில்லாம் காணப்படுகின்றது அதனால் அப்படி இல்லாதபடிக்கு இறைமக்களாக தேவனை தேவாலித்து வரும் பொழுது அவருடைய அதிமுக்கு செய்திருக்கிறது நான் சொல்லுவேன் கருத்தரங்க எல்லா உபகாரங்களுக்காக மீட்டிலிருந்து வரும் பொழுதே நினைத்து நினைத்து எத்தனை கோரி நன்மைகளை ஆண்டு செய்திருக்கிறாரே அவருக்கு என்ன கைமாறுதான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நேவாளித்து வருகின்ற மக்களுடைய உதடுகள் அவரைக்க ஆரம்பிக்கின்றது உள்ளமெல்லாம் தேவிக அன்பினாலும் நிரப்பப்படவிருக்கின்றது அவர்கள் தான் தேவன்பால் பொங்கி வழிகிறதையே என்று சொல்லி பாட ஆரம்பிக்கின்றார் ஆகினால் புதிய மகன்களே தோலக நேரமானது நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறபடியினால் திறவன் சில நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டனை துதிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற மாதிரி ஆகும் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வாசிக்கின்ற பொழுது பிள்ளைகளும் விட்டு வெளியே வந்தவுடனே மோவா கர்த்தரை தொழுது கொண்டார் என்று பரிசுத்த வேதாக இருக்கிறது மழையினாலே பெருவெள்ளத்தினாலே உலகத்தோடு எல்லாம் மிருகஞ்சிவரிடம் எல்லாம் மனிதர்களிடம் அறிந்து போன பிறகு நானும் என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு விட்டோமே என்பதை உணர்ந்தவராக பிரமருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்தார் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் அப்பொழுது நோவா கருத்தரும் ஒரு பரிமடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் செலவென்றை தெரிந்து கொண்டு அவைகளில் பரிபடுத்த மேல் தகவல்களாக பணியிட்டான் என்று சொன்னி வசூத்தா என வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து மனப்பூர்வமாக மறந்துவிடக்கூடாதே இறங்கினவரே வீடு கட்டணும் காடு கட்டணும் ஆடு ஆடு மாடு கட்டணும் சில வேலை தேடி போயிருக்கலாம் அவர் அதை செய்யவில்லை வேலையை விட்டு வெளியே வந்தவர்கள் பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு சுத்தமான சகல மிருகங்களிலும் பரவல்களில் சில விட்டு ஒரு பதிவுடன் கட்டி பரிசீலித்தி கடவுளை தொழுது கொண்டார் கருத்திருந்தார் கருத்தருக்கு தொழுதல் செய்யும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறபடினால் நமக்கு கோடைக்கழகமான நன்மைகளோடு வாழ்க்கையில சென்றிருக்கின்றபடி நான் தேவருக்கு ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் அவர் சில நன்மைகளை நிறைத்து நிறைத்து பரிசீலித்து கருத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று பணி செய்து மனைவிகளுக்காக சம்பவத்துக்காக ஆறு ஆண்டுகள் ஆடு வைத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய செல்வத்தோடும் அனைவருடைய ஆடுபாடுகளோடு மிருக ரெண்டு பறவைகளோடு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகின்றார் சிலருக்கு இது நன்மை கிடைக்கும் களைப்பும் போகும்போது மறந்து இருந்ததாக காணப்படுகின்றது என்ன பொருத்தன தெரியுமா புனிதமாக பயந்து லாபி வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது நேரத்திலே காட்டிலூர் இடத்திலே கல்ல வைத்து தடை கொள்ள கல் வைத்து படுத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு பரப நடைசலத்தை காண்கின்றார் வானம் திறக்கப்பட்டதாகவும் ஒரு பெரிய ஏழை வானத்துக்கு பூமிக்கு இருந்ததாகவும் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை கண்டார் அங்கே கருத்தர் மேலும் நின்று யாக்கோவோடு விட உனக்கு சொந்தமாக தருவேன் உன்னை ஆசீர்வத்தை பெரிய ஜாலியாக ஆக்குவேன் நீ போகிறவர்கள் ஆசீர்வாதமா நான் உன்னை திரும்ப கொண்டு என்று ஆண்டவர் பேசுகிற கண்டு விழித்துக் கொண்ட இந்த சலம் சலம் இந்த கருத்தருடைய வாசல் என்று அவர் சொல்லுங்கள் சொன்னது மாத்திரமல்ல தன் தலைக்குள்ளே வைத்திருந்த கல் எங்க நட்டுமுயத்து அதற்கு நான் என் தலைப்பினருடைய வீட்டுக்கு சுபமாக திரும்பி வரும் பொழுது இந்த கல்யாணம் ஆலயமாக மாறும் எனக்கு அவர் கொடுத்த எல்லா வீட்டிலும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பெற்றிவிட்டு கடந்து போனார் வழியிலே யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி காரியத்தை வலுப்படுத்திக் கொடுக்கிறார் ஆதியாக முப்பத்தி ஐந்தாவது தொண்டுதல் நாலு வாசிக்கலாம் இன்னும் சகோதரனாய் இயேசாவின் முகத்துக்கு வெளியில் ஓடி போகிற போது ஆங்கே உலக தரிசனமான தேவதற்கு ஒரு வழிபடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாகோபுதன் வீட்டாரின் தன்னனோடு கூட இருந்த மற்ற முன்னிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளங்கி போட்டு வசனங்களை மாற்றுங்க நாம் எழுந்து பெற்றோருக்கு போக வாருங்கள் எனக்கு ஆபத்தி எட்டு நாளில் விண்ணப்பத்துக்கு உத்தரவுகளை செய்து ஆமா அங்கே பளிபடத்தை கடவுளுக்கு தொழுகை செய்ய போகிறோம் என்று சொல்லி மனைவிமார்களுக்கு ஆலோசனை என்ன ஆலோசனை கொடுக்கப்படும் தெரியுமா அப்போது யாக்கோபன் வீட்டாரின் தனோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி உங்களிடத்தில் அந்நிய தேவங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வசரங்களை மாற்றுங்கள் ஆராதனை செய்யப் போகின்ற மக்கள் தங்களை கழுவிக்கொள்ள வேண்டும் ஸ்நானம் பெற வேண்டும் ஒற்றி பெருவசுரத்தை தரித்துக் கொண்டு கடந்து போக வேண்டும் என்று சொல்லியரை வாக்குவிதமாக சொல்லுகின்றது யாருக்கு ஆரோதனை செய்ய போறது தெரியுமா நம்ம உண்டாக்கின ஆண்டை கடந்து போகின்றோம் மனுஷன் தான் உண்டாக்கின கல்லைய பண்டையை தொழுதை செய்ய கடந்து போகும் பொழுதே வீட்டிலிருந்து கட்டி கொண்டு போன வசரத்தோடு கூட தொழுதை செய்ய போமாட்டார் அனைத்து அந்த வசரத்தை ஒளிந்து விடுத்து முடித்து கொண்டு அமிதமாக கடந்து காரணம் எனக்கு தெரியுமா ஒரு நாள் ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கும் போது அவர் நீங்களை பார்த்திருந்த போல இருந்து தெரிந்தார் கடவுள் வழிபாட்டைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அவர் சொல்லார் கடவுளிடத்தில் போகும்போது சுத்தமாக போகும் தானே சார் அப்படின்னு அம்மா போக வேண்டும் அவர்தான் வீட்டில் இருக்கிற படத்துக்கு பூஜை பண்ணுவார் அவர் பிராமின் அவர் சொன்னார் விதமாக லாண்டிலே வெளுத்து வந்த வஸ்திரத்தை கூட நான் உடுத்திக்கொண்டு சாமியை தரிசிக்க போவது கிடையாது அதில் கூட சில கரைகள் பட்டிருக்க முடியும் அழுக்கான வசரத்தோடு கரை வெள்ளாயில் வைத்து அமைத்திருப்பார்கள் அதனால் அந்த ஆண்டில் வெளுத்து வந்த வசரமாக கோடி துணியாக இருந்தாலும் அதை தண்ணீரிலே நனைத்து கசைக்கு புளிந்து அழுக்கை போக்கி அந்த சுத்தமான வசரத்தை தரித்து கொண்டுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வெளியரங்கமானது சுத்தமாக இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு பயபக்தி இருக்கின்றது நாம் கல்லை கும்பிடுவதற்கு இப்படி என்ற உணர்வு நாம் யாரை கும்பிடுவது வந்திருமார் நம்மை உண்டாக்கின ஆண்டவரை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் நம்மை உண்டாக்கிற கருத்தருக்கு முன்பாக நாம் ஆராதனை செய்ய போகின்றோம் ஆகினால் உங்களுக்கு இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் மாற்றி கொண்டு உங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டு உங்களது அர்ச்சனங்களை மாற்றுங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு ஆலோசனைச் சொன்னவுடனே அவன் அந்நியதான் என்று ஆக்கிரமிச்சு அந்த காலனிகள் எல்லாம் அந்நிய தினத்தோடு சேர்ந்தது என்பது அந்த பெண்கள் அறிந்திருந்தபடியால் அந்நிய தெய்வங்களுக்கு முன்னாலே கொண்டு போய் அவைகளுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக காதலை ஓட்டை போட்டு நகை போட்ட சம்பவங்கள் தெரிந்தபடியால் காதலிகளையும் கால்த்தி கையில் கொடுத்து விட்டார்கள் அதை அவர்களை சுத்தமாக்கி கொண்ட ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லுகின்றது மறுபடி வீட்டில் வைத்திருக்கவில்லை மறுபடியும் இந்த அம்மா அம்மாருக்கு கொஞ்சம் ஆசை தான் ஓட்ட காதலை போட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால கருவாடி மருத்துவ புரையத்து போட்டார் என்று சொல்லித்தாண்டு பிரியமான தேவஜான கடவுளுக்கு தொழுத செய்ய போகின்றோம் உலகத்தில் உள்ள எல்லா அடம்பரங்களையும் போட்டு அணிந்து கொண்டு போவதில்லை கடவுளுக்கு தொழுதை தங்களை முற்றிலுமாக சுத்தமாக்கி கொண்டு போகின்றது மாற்றி விட்டு போகின்றது ரட்சிப்பின் வசனத்தோடு கூட கடந்து சொல்வது கருத்து எனக்கு எல்லா புகாரங்களுக்காக நான் அவருக்கு இனத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தனின் தோல்ந்து கொள்வேன் பிரியமான திறகு உலக பிரகாரமான நன்மைகளை சாத்தானவருடைய ஆட்களுக்கு கொடுக்கிறான் புகனமான தெரியுமா நம்முடைய உணர்ந்து இந்த பாத்திரத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தப்போக வேண்டும் என்று படிப்புகின்றார்கள் ஆராதனை செய்வதற்காக கொள்கை செய்வதற்காக தேவிட பிரசலம் அங்கே இறங்கி வருவதை மக்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த தொழுது சலத்தை ஆயிரத்திப்படுத்தி தந்திருக்கிறபடி தொழு செய்யண்ட நன்றி செலுத்துவதற்காக உள்ளமேதும் தேவன்பால் பொங்கி வளைந்து கொண்டே இருக்கிறேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்துடைய லாபத்தை தொழுது கொள்வேலத்தை வாசிக்கின்ற பொழுது நேசு கிருஷ்ண சொல்லுகின்ற ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை வாசிக்கலாம் உண்மையாக உண்மையோடும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை கொள்ள வேண்டும் என்று இறைவனாக சொல்லுகின்றார் அபிஷேகம் பெற்ற பெண்கோசுகார்கள் எழுதின பைபிள் அல்ல அரசு எழுதின பைபிள் போல நேரடியாக சொன்ன வாசகம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையாக தொழுது கொள்ளுகின்றவர்கள் அப்படியென்னா போலியால் தொழுது கொண்ட மக்கள் ஏராளமான ஒரு பேர் இருக்கிறார்கள் அதனால் பிரியமான தேவஜனமே நாம் போலியான கிருசூர்களாக இருக்காதபடி உண்மையான மக்களாக இருக்கபடி அழைத்திருக்கிறபடி நான் உண்மையாக உண்மையோடு காலம் அது இப்போதே வந்திருக்கின்றது தம்மை தொழுது கொள்வது இருக்க வேண்டும் என்று பிதாவான விரும்புகிறார் பிதாவை ஒருவரும் கண்டதே கிடையாது நம்ம பார்த்திருக்கிறோம் பிதாவை ஒருவரும் கண்டது வெளிப்படுத்திக் கொடுக்க சிந்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர பெரியாவை கண்டதில்லை விருப்பம் அவர் ஆவியாக இருக்கிறது ஆவியோடு உண்மையோடு அவரை தொழில் கொள்ள வேண்டும் என்று சொன்னது நாம் பிரியமாக அந்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு இலவசமாக கருத்தில் தந்திருப்பது எனக்கு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி வாழ்ந்து கொண்டு கருத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பி இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்வதற்காக இந்த திருச்செமையில திருச்செமி உருவாக்கி நம்ம எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டு ஆசைப்படுறது எல்லாரும் போல் ஆராதிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை விட்டுவிட்ட மக்களுக்கும் கூட போக ஆரம்பித்து விட்டால் தெரியுமா கூட்டம் எப்படி ஆராதிக்கட்டுமே நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போகட்டுமே போகாட்டி போனாலும் ஒண்ணே இல்லை என்று மக்களுக்கு ஆராதரிசையை கற்றுக் கொடுக்கின்றார்கள் தவிர இங்க அப்படியே இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் நம்மை தோல்ந்து கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆராதிக்காது யாரும் அங்கே செல்ல முடியாது அங்கே போய் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருக்க போகின்றவாம் ஹலேலியா ராஜாக்களும் ஆசாரியலும் ஆகிறீர் நாங்கள் பூவியை அரசாலும் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று கூட்டத்தை போல நம்மை அழைத்திருக்கிறபடி நான் ஆராதனை ஆவியோடு உண்மையோடு பழையாட்டிலே பரலோகத்திலிருந்து அக்கிதி இறங்கி பளிமிருகத்தை பச்சிப்பது ஆரம்ப காலத்தில் உண்டாக்கி அங்கே முதல் முதல் பலி செலுத்துகின்ற நேரத்திலே பரலோகத்திலிருந்து அக்கீதி இறங்கி அந்த பளிமிருகத்திலாம் எரித்தது இது ஆபையனுடைய காலத்திலிருந்தே அந்த அக்கிடி இறங்கி கொண்டே வந்ததாகவே தலைவாசிக்கின்றோம் ஆபேலில் காய்கறி ஆராதனை செய்ய போன உருண்ட அக்கிரியானது இறங்கி வருகின்றது இங்கே ஒரு இடத்துல ஆடு பலி கடா பலி செலுத்தி வைத்திருக்கிறது காய்கறி செலுத்தினார்கள் அக்கிரி இறங்கி வந்தது ஆபேரையும் என்னுடைய காணிகையில மங்கி எடுத்துவிட்டு மேலே போயிட்டது காணிக்கை தேவ ஜனமே ஆராதனை என்று சொல்வது பளிப்படத்தில் முதல் முதல்றங்கின அச்சினி அணைந்து முகாதபடி வீரர்கள் விரகு போட்டு அந்த நடிப்பை பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் செலுத்தும் போதா இந்த நெருப்பிறந்து தான் எடுத்துக் கொண்டு பலி செலுத்தி பளிமிருகங்கள் வேக வைத்து இது மாதிரி கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது நியாயப்பிரமானத்துறை மோசடியின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இந்த அக்கீணிக்கு விரோதமாக ஆரோனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் நாதாபும் அபியும் அவரோடு கூட சேர்ந்து இருநூத்தி முப்பது இருபத்தி ஐம்பது பேர் சேர்ந்து அண்ணி அக்கீரியை கொண்டு போய் ஆராதனை செய்ய போனார்களாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி ஒன்னு அக்கீரியை கொடுத்தனும் ஒன்றும் எல்லா அக்கீரியும் கடவுள் தானே உண்டாக்குனது என்ற அப்பகுதியை சண்டைகள் எல்லாம் உண்டாகிவிட்டது ஆரோனுடைய பிள்ளைகள் தான் பெரிய இருப்பணிவுடை சீமருக்கு விருப்பம் இல்லாமல் போனபடியாலேருக்கு பணிவிட ஒழித்து வந்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது போறா அப்படின்னா இருக்கும் அவங்களா ரொம்ப சுவிசா காரில எல்லாம் போறாங்க அப்படி எல்லாம் ஜாலியா எங்களை பணி விட வேலைக்கு போட்டு போடுறாங்க அது கடவுள் கொடுத்த ஒரு பணிவிடை என்பதை ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கிற ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றதே கருத்தர காலகாலங்களை உயர்த்துகிறார் என்று அறிவித்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு போராட்டம் உருவாகிவிட்டது மாதாபு அமியும் அவர்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் அந்நியாக்கிய தங்களுக்கு பாத்திரங்களை உண்டாக்கி அதில் கொண்டு வந்து பதிவடத்தில் இருக்கிற பனிமேகத்தின் மேலே கொட்ட வேண்டும் என்று வந்தார்கள் நடந்த தின தெரியுமா பதிவடு போய் அவர்களை எரித்து கொண்டு போட்டது என்று சொல்லி பரிசு புறப்பட்டு நாதாவும் அபிவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவர்களில் அக்கினியையும் அதிர்மியல் தூபவர்க்கையும் போட்டு கருத்துருதங்களுக்கு கட்டளையிடாதார்கள் அவர்களை அக்கினி கர்த்தியிலிருந்து புறப்பட்டு அவர்களை அவர்கள் கர்த்த சன்னதியில் செத்தார்கள் என்று சொன்னாவினை எழுதி ஆறு பிள்ளைகள் எப்படி ஆறாதிக்கலாம் என்று சொல்லி சட்டம் ஒளி தரப்படும் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகள் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை மனுஷ உறுப்பத்தின்படியே செய்யப்பாடு ஆண்டு விட்டு இருக்கலாம் மனுஷனுக்கு செம்மியாக தோன்ற வழி உண்டு முடிவு என்னதான் மரண வழிகள் வேற இந்த வாழ்க்கையாக மாறி விடுகின்றது ஆராதனை வாழ வேண்டும் விதி எழுதி தரப்பட்டிருக்கிறபடியால் இந்த விதிப்பிரமாணங்களை மாற்றிவிடாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்தோம் இங்க ரெண்டு பேரை மாத்திரம் எண்ணாக பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வாசிக்கின்ற பொழுது காலகாலத்தில் சபைகளுக்கு எழும்புகிறது ஒரு ஒரு வார்த்தை ஒருவர் கேட்டு சரியோ போய் அதை அப்படியே கேட்டு அது சிறுதாக கோஷிகள் எழுப்பிகர சில கடந்து போய் என்னாச்சு தெரியுமா அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது என்று சொல்லுவார் புரிய தேவஜானமே தம்மை பொழுதுகுணில் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் இருக்கிறார்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெருசு ஆவியானவர்களை ஆள் கொண்டு வரைவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக இறைவனுக்கு தொழுதை செய்யும்படியாக பயன்படுத்திக் கொண்டு வருகின்றபடியினால் உள்ளமெல்லாம் எப்பொழுது ஆவிலை நிரம்பிக்கொண்டே இருக்கின்ற அன்னியாக செடியை கொண்டு வருகின்றவர்கள் அபிஷேகம் இல்லாமல் ஆராதனை செய்கின்றவர்கள் ஆராதனை செய்கிறவர்கள் மாற முடியும் என்பதை உங்கள் சொல்லிக் கொள்ளாது அவைகளாக உடைந்து உடைந்து சேரி போய்கொண்டே இருக்கின்றனர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தொழுது கொண்டவர்கள் ஆதியோடும் உண்மையோடும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்க வேண்டிய ஏறைய சிச்சன காலங்கள் இப்பொழுதாக இருக்கின்றபடியால் நாம் மிக பாக்கியம் பெற்றோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோமாக வாசிக்கின்ற பொழுது திமுக நிறுவனம் யாரோடு போய் ஆராதனை செய்ய வேண்டும் திமுக ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணி இருந்த போதிலும் அவனுங்க ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு இப்ப நிறைய ஊழியக்காரங்களா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணத்தான் போவாங்களே தவிர சிங்காதிரி பிரசங்கம் என்று சொல்வார்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாள் அல்லவா எங்கே போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் இப்படி அலைந்து தெரிகின்ற பிரசிங்கம் அவர்கள் பெருகிவிட்ட காலமாக இருக்கின்றபடியினால் இமத்தை பவலியுதமாக நிறுவம் எழுதுகிறார் வண்டிய பாலியல் துருதி சுத்தோடு கருத்தனை தொழுது கொள்வதே நீ சமாதானத்தை அடையும்படி நாடு என்று சிறிய போல் திமுக விதமாக உத்தம குமாராகி திமுகத்தை உணர்த்துகின்றார் இன்றைப்பை ஆராதிக்கணும் தெரியுமா எங்கேயும் ஆராதிக்கலாம் என்று சொல்லவில்லை பரிசுத்தாவில் எழுதி வைக்கவில்லை சுத்த எரியத்தோடு கருத்தனை சேர்ந்து அன்பையும் சமாதானத்தை அடையும் முழுவதாகி செல்வதற்கு எப்படி இருப்பார் இருப்பார் என்பது பொருள் அதனால் எப்படி இருந்தாலும் கடவுள் காத்துக் கொள்வார் மன்னிப்பார் வாழ்கிற மக்களோடு சேர்ந்து ஆராதிக்காதபடி சுத்த இறுதியோட கருத்துரை தொழிலுடனே சேர்ந்து சமாதான அடையும்படி நாடுமான தூங்க ஜனதே அப்படிப்பட்ட ஒரு பாக்கைகள் நமக்கு நாம நம்மை சார்ந்தவர்களும் இப்படியே வாழ்ந்து விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் ஒரு நீங்கியுள்ள வாழ்க்கையும் அடைந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவமாக தோல்வ செய்து கொள்கின்ற முறைமைகள் ஒன்பதாவது வாசிக்கின்ற பொழுது தேவாதியான பதினாறாம் அதிகாரம் வசனம் அதிகாரிதம் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சனிநிலை பிரதம் செய்யுங்கள் பரிசுத்த அவங்காரத்து கருத்தனை தொழுது கொள்ளுங்கள் என்று பாவங்களை மன்னிக்கிற ஒரு நாமமாக இருக்கின்றது என்று பெயரிடுவாயாக ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவன் எழுப்பார் அந்த நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து சன்னிதிலே பெருமை செய்யுங்கள் உண்மையாக ஒரு மனுஷன் ஆனால் மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்து கருத்தனை தொழுந்து கொள்ள வேண்டும் என்று வேலை வாக்கின் சொல்லுகின்றபடியால் அந்த ஒழுங்கின்படி கருத்திற்கு ஆராதனை செய்யும்படியாக பரிசுத்த அலங்காரத்து கருத்திற்கு தொழுகை செய்யும்படியாக என்பதை அதிகமாக நன்றி செலுத்துவோமாக உருவாக்கிவிட்டால் பதஷ்டம் ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்கு பயம் உண்டாகின்றது உள்ளே வந்தாலும் திருப்பதியிலே பங்கு எடுப்பதற்கு நடுக்கம் உண்டாக என்ன காட்டுங்கள் தெரியுமா அப்படி நாமத்துக்குரிய மகிமையை செலுத்திக் கொண்ட ஒரு உணர்வை காட்டுகின்றன நமது மூலமாக கிராமத்துக்கு மகிழ்மை குறைச்சல் உருவாகிவிடக் கூடாது கொடிய பாவம் செய்து கொண்டும் பம்பில் பங்கு பெற்றுக் கொண்டு போகிறார்கள் யாருக்குமே இந்த உணர்வுகள் இல்லை காரணம் அந்த ஒழுங்குகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படவில்லை இல்லை நான் சிறுவனாகிறது பம்பாயில ரிச்சிக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருந்தேன் அங்கே எனக்கு முன்னால் திருவிருந்தெடுத்து வருவேன் சாராய கடைந்தார் எல்லாரும் சாராய கடை தேவாலயத்துக்கு அடுத்த தேர்வு சாராய கடை இருக்கிறது சாய கடையை போட்டு பாதி பேர் சாயை குடிச்சிட்டு போவாங்க நான் நினைச்ச தேவையில் சாராய குடிச்சதாரும் கூட இன்றைக்கு பங்கு பெறாமல் இருப்பார் என்று எட்டிக் கொண்டிருந்தேன் எனக்கு மனோரிசில அவரையா உட்கார்ந்து வந்தார் அவர் சாப்பிட்டு பார்க்கிறப்பதான் சாப்பிட வேண்டியது அவசியமாயிட்டது அக்கிரமத்தோடு அவசரிக்கிற மாத பரப்பை பண்டிகளை நான் மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை கொள்ளுங்கள் நாமத்தை பணிந்து கொள்ளும்படி அவன் இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அப்படி பொழுதுகொள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகின்றார் ஆராதனை உணர்வு நம்முடைய உலகத்திலே ஆழமாக இருக்கட்டும் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் வரும்போதே புறநி வளர்ந்துகிட்டு வராதபடி வரும்போதே தீமையான உணர்வு வராதபடி நம்முடைய பயபக்தி மிகவும் கவனமாக புறப்பட்டவன் நீ எங்கே போகிறோம் முதற்காக போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் என்கிற உணர்வு நிறுவனத்தில் கருத்தனை செய்தியுங்கள் ஒடுக்கத்துடனே கழிவுறுங்கள் என்று சொல்லி பரிசு படிப்பிட்டு மீதமாக கருத்தனை தொழுகொள்ளும் பொழுது கடவுளர்களுக்கு சமீபமாக இறங்கி வருவார் என்று சொல்லி பரிசுத்தனை தொழுகை செய்ய போகிறது தெரியுமா கடவுளுடைய பிரசவத்தை பார்ப்பதற்காக வாசிக்கிற உபாகமன் நாலாம் அதிகாரம் ஏழா ஜுவனத்தை வாசிப்போம் உபாகமன் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நம்முடைய கற்பன்களும் தொகுதிக் கொள்வது போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனில் இவ்வளவு சவீமாகப்பட்டிருக்கிற வேற பெரிய ஜாதியோ நம்மள பெரிய பார்க்க தெரியுமா தொழில் கொள்கிற பொழுது சைவமாக பெற்றிருக்கிற பெரிய ஜாதி தாழ்ந்த ஜாதி சின்ன ஜாதி எல்லாம் நீட்டின் இருக்கு தெரியும் மக்களுக்கு உள்ள ஜாதி வித்தியாசம் அதெல்லாம் அழிக்கப்பட்டு நாம் எல்லாரும் ஒரே இனமாக ஒரே ஜாதியாக மாற்றப்படும்படியாக விறகனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கான தகுதி உடல் ஆகியமாக பிரித்திருந்தது இப்பொழுது நம் பாவம் இன்னிப்பை பெற்றுக்கொண்டபடி நாள் சுத்த இறுதி முடிவுகளாக மாறிவிட்டபடினால் தேவ நமக்கு நன்மை செய்யும்படியாக நல்லவராகவே கடந்து வருகின்றார் மற்ற மதத்தோக்க நிம்மதி அடையலாம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிறிஸ்தவ மதத்திலும் கோடிக்கணக்கான மக்களை சாப்பிட்டார் அப்படி மாற்றி விட்டார் அந்த சிறையை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆறுதல் இருக்கிறதானே அதாவது போதும் என்று சொல்லி இப்படி மண்ண வைத்து விட்டால் இன்னும் சிலவரை குறித்து கவலையே இல்லாதவர்களாக கோயிலாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் கொள்ளையடிப்பதே நோக்கம் என்று வாழ்கின்ற மக்களும் பெருகிவிட்டார்கள் வேறு பறிக்கப்பட்டவர்களாக இறைவனை தொழுதல் செய்யும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமயமாக வருகிறான் ஆராதிக்க முடியாத கருவியை நாம் பெற்றுக் கொண்டபடியினால் அன்றவருக்கு நாம் அதிகமாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அழுவிய சொல்லியிருக்கிறேன் ஒரு தாலுகா ஆபீஸ்க்கு தாசில்தார் பார்க்க போயிருந்தாலும் ஒரு பூமி விஷயமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் அது ரீசர் பண்ண வேண்டும் என்பதற்காக அதை கடிதத்திற்கு முன் நான் தாசில்தாரை பார்க்க சென்றிருந்த பொழுது அது ஒரு பிரந்தக சர்ச்சைக்கு பின்னால அவருடைய வீடு இருந்தது அங்கு தாசில்தாருடைய நண்பர் ஒரு வந்தார் அவங்க பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய சட்டை பார்த்தோம்னு ஒரு பேச்சை மாத்திர சார் கேட்கிறேன் கோவப்பட மாட்டீங்களே கோபப்படும் பிடியா பேசணும் கட்டாயம் கோபம் வரும் எல்லாருக்குறப்பிரித்தா சிரிக்கணும் அழுதா அழனும் கோபப்பட்ட கோபம் வரும் அது மனுஷன் கோபடுத்தா கோபத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தாசிதாரும் சிரிப்பு வந்துட்டு என்ன சார் அப்படி பேசுறீங்கன்னு அவர்ட்ட கேட்டாரு இல்லைன்னு ஒண்ணு கேட்க விரும்புறேன் அவரு கேட்க வேண்டிய காலத்துல சரியா கேளுங்க சொன்னீங்க இல்ல சார் இங்க ஆறாவது நேரத்துல கோயில்ல திடீர் திடி சத்தம் போடுறாங்க ஏட்டாரு அந்த அந்த தாசார் விட்டுக்கு அடுத்தாலும் ஒரு பெண்கள் சபை இருக்குது அங்க அடிக்கடி சட்டம் வரும் இப்ப நாம அவர்த்து சொல்ல முடியாது நாமளும் சட்டம் போடுற பார்ட்டி தான் முந்த நாள் மொழியரவு சபை நடத்திட்டு இந்த காலையில போயிருக்கிற தொண்டெல்லாம் கட்டிதான் இருந்தது நான் சொல்ல நேற்று பூராத்திரி சத்தம் போட்டு எனக்கு தொண்டை கட்டி போய்சார் விளக்கம் தர்றேன் அதனால விளக்கம் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்ட நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சேன் எப்படி கொடுக்க தெரியுமா நீங்க ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவங்களா இருக்கலாம் ஒரு பெரிய தலைவர் வராமல அமைச்சு எல்லாரும் பொதுமக்கள் கூடி வந்திருப்பாங்க அண்ணா வாழ்க்கை கலைஞர் வாழ்க்க வாழ்க்க என்ன சொல்லி எல்லாரும் சத்தம் போடுறாங்க அத கேக்கு சொல்லிட்டு வர அமைதியா இருங்க ஆனா அவங்க எதிர்பார்த்து வந்து எதுக்கு தெரியுமா பெரிய தலைவரை பாக்கணுங்கிறதுக்காக வந்திருந்தாங்க பெரிய தலைவரை கண்டவுடனே சட்டம் என்று ஆர்ப்பரிக்கிறது போல யாரை பார்க்க ஆலயத்துக்கு சேரம் தெரியுமா நீங்களை கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு சொல்லுகின்றோம் அந்த கடவுளுடைய பிரசாரம் தேவாலயத்தில் இறங்குகிறது நாங்கள் காணும் பொழுது என்னுடைய அதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது நாங்கள் எல்லோரும் சட்டம் என ஆரம்பிக்கின்றோம் அந்த சட்டம் உங்களுக்கு தப்பிதமாக தெரியலாம் ிகள் வாகனத்தை விட்டு சட்டம் போடுறாங்கள கருத்து என்ன தெரியுமா என்று கேட்டேன் அவரும் எனக்கு சந்தேகமா தான் சார் சாதாரணமா சத்தம் போட்டது கூட பரவாயில்ல பெண்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் பணக்காரர்கள் அவர்கள் கூட காரெல்லாம் கொண்டு விட்டுட்டு இப்படி சட்டம் போடுறாங்க என்ன காரணம் என்று இதுவரை முடியவில்லை நீங்கள் உண்மையிலேயே கடவுளை பார்ப்பீர்களா பார்க்கிற வகையினால் எங்களுக்கு சத்தம் உண்டாகிறார் கர்த்தரையில தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல கர்த்தரித்தன சமீபமாக பெற்றிருக்கிற நேரே பெரிய ஜாதி தெரியுமா அடுத்த சொல்லிட்டுறதுக்காக பார்ப்பதற்காக நல்ல உணர்வோடு கூட காணப்படுங்கள் காலம் கடந்து விட்டது கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்ப அநேக உள்ளங்கள் வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறபடி நான் கர்த்தனுக்கு செய்ய ஆரம்பித்தால் என்று சொல்லி வேத நமக்கு படிப்பித்து தருகிறோம் தொழுதல் செய்யும்படியாக கடந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை செய்வது ஆதரவோடு உரிமையோடு தொழுகை செய்ய வேண்டும் சுத்தோடு ஆரா முடியும்ூட்டம் தந்த பக்கல்லுக்கூட்டம் என்று ஒரு கிராமலிபர்கள் தபால சபை இருக்கிறார்கள் அவர்கள் அட்ரஸ் கொடுத்தாங்க அம்மா அண்ணி எல்லாரும் இருக்கிறாங்க ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி அட்ரஸ் கொடுத்தா நான் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஊருக்கு அன்றைக்குதான் முதன் முதல் சொல்கிறேன் பெயங்குள்ள மக்கள் எல்லாரும் சந்தித்து எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்து விட்டு மாமியார் ஒரு சபைக்கு போனா மறுபு வந்த சபைக்கு போகமாட்டான் தாய் போற சபைக்கு பிள்ளை போறது கிடையாது ஏன் அப்படினு கேட்டா எங்க வீட்டுல உள்ள சண்டைக்காக அங்க ஒரு போறது கிடையாது ஒரு அம்மா சொல்லிச்சு எங்க அம்மா அங்க வந்தாலும் எங்களை எல்லாம் சொல்லி விட்டு இருப்பாங்க அம்மா கூட போறதுங்க நான் வேற சபைக்கு போறேன் மக்கள் அப்படிப்பட்ட ஆவிகள் கிரிய செய்ய இடம் கொடுக்காத பிடிக்கு நான் தொழுதல் செய்ய வருவது எவருக்கு தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்த்தவர்களுக்கு உள்ளதான் பரவசமடை ஆரம்பிக்கின்றது தேவன்பால் பொங்கி வலு அவர்கள் ஒரே சரீதமாக ஆண்டவர்களுடைய கூட இருக்க வேண்டும் அப்படியால்தான் பரலவன் செல்ல வேண்டும் என்று புத்திமதி பட்டி காட்டுத்தான் அந்த சொல்லி மாத்தாங்க அப்படி நேரில் படுத்த என்ன மேல களை பார்த்தா போட்டு பாம்பிருந்து எம்ேட்டான் வருஷத்துக்கு ஊழியம் செய்யல நான் பொம்பாயிலே ஊழிய வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து இப்ப கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன் கடவுளுடைய ஊழியத்துக்கு போச்சுனா வந்து ஊழியம் செய்யறேன்னு சொன்ன தெரிஞ்சு போச்சு தம்பி கோவப்பட்டுட்டீங்க இப்படி ஊழிஞ்சவர்களுக்கு சைபர் போக்குவரத்து அளவுன்னு சொன்ன ஏதாவது கொடுப்பாங்க தானே அதனாலதான் கேட்டேன் அப்படி நான் யார்ட்டி இதை வாங்கல கடவுளை போச்சு வந்து ஒளிஞ்சு சொன்ன அப்படியா கடவுளை பாத்து இருக்கிறீங்களா ஓ நான் தாராள பாத்துறேன் கடவுளோட செத்து போகல உயிரோடுதான் இருக்கிறாரு ஆமா அது உயிரோடுதான் இருக்கிறார் கடவுள்கிட்ட பேசிருக்கீங்களா சொல்லி கேட்டவோ தாராளமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்பொழுது பேசுகிறோம் பேசுனால்தான் வேலை எல்லாம் விட்டுட்டு நான் உழித்து வந்திருக்கிறேன் மனுஷன் மக்களுக்கு மற்றவர்களுக்கு கடவுளை காட்டி கொடுப்பீங்களா அவர்கள் தரிசிப்பாங்க காவண்டி தூக்க வேண்டிய தவறு அவசியம் இல்லை அழகு குத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு மேல் செய்ய வேண்டாம் என்ன செய்ய உபதேசத்தை எழுதி தந்திருந்த போதிலும் இன்னும் சுத்திகரிப்பை சரியாக பெற்றுக் கொள்ள முடியாத மக்களாக நமக்கு அந்த பயபக்தி இல்லை நமக்கு தேவனை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதபடினால் பாவத்தையும் பாவிகளையும் பார்க்க வேண்டும் என்கிற மனநிலையே உண்டாகிக் அவரிடத்தில் சொன்னிவான அவர்கள் தேவனை தரிசிப்பால் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கின்றது ஆகினால் ஒரு மனிதனுடைய சுத்தமாக்கி கொண்டால் அவன் இறைவனை பார்க்க முடியும் என்று சொன்னது அவருடைய தம்பி நடப்பா சுத்தமாக மாட்டேங்கிறது சொன்னார் அவர் பஸ் வந்துட்டு போயிட்டு அருகே சொல்லுமா நம்முடைய தேவனாகிய கருத்து நாம் பொழுது எல்லாம் அவர் நமக்கு சைவமாக இருக்கிறார் தொழுகை நேரம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றபடி நாள் ஆயிரம் நாளை பார்க்கலாம் தேவையுடைய பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது அறுபத்தி மூன்றாம் சங்கீத ரெண்டாவது தான் இது சொல்லும் பொழுது இப்படியே பரிசுத்திலுமை பார்க்க ஆசையாக இருந்து வல்லமையும் மகிமையும் வேற இங்கே போய் கொண்டிருக்கிறது யார் பார்க்கணும் எதிரையோ பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றாலே தவிர கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் மக்கள் குறைய ஆரம்பித்து விட்டதுலே கொள்கை நேரம் என்று சொல்வது என்ன தெரியுமா இறைவரை பார்க்கின்ற ஒரு நேரம் இப்படியே பரிசுத்தல துரிமை பார்க்க ஆசையா கண்டேன் கிராமத்து மக்கள் சப்பனம் கண்டு சொன்னதை எழுதியிருக்கவில்லை இசைவேல் அனைத்தையும் மாணவியை செய்து கொண்டிருந்த அரசராகி தாவித சொன்னதை எழுதி வைத்திருக்கிறது பிரியமான தேவஜானமே நாமும் தேவாலயத்தில் வருவதெல்லாம் தேவனை காடுகின்றோம் பெருடைய சத்தத்தை கேளுகிறோம் தேவருடைய சாயலை பார்க்கின்றோம் சாட்சி பகர்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் தேவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கண்கள் துறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த விருப்பம் ஆசை நமக்கு உருவாகிவிட்டது என்றால் கண்ண மூழ்கினே கொண்ட சிந்தனை எல்லாம் கடத்திருக்கிறதாக திருப்பப்படுவதானால் கடவுளை பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற பத்திரம் தொழுது கொண்டே இருந்திருக்க ஐயோ வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து போன பிறகு ஆடு மாடுகள் மிருக ஜீவர்கள் இழந்த பிறகு அருமையான குழந்தைகள் வாலிபிராயத்துள்ள பத்து முல்லைகள் ஒளிநாடு போன பிறகு என்னுடைய உடம்பெல்லாம் அழுகி நாற்று அடித்து போன பிறகு எல்லாம் எங்க இருந்து தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் அது அருஷமா இருந்தா ஆலயத்துக்கு அடிக்கடி வருவாங்க கூட்டம் முடிஞ்சு போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆலோசனை கேட்பார்கள் குறைவுகள் வர ஆரம்பித்து விட்டால் கோயிலையும் குறைப்பார்கள் ஆராதனை குறைப்பார்கள் ஆலோசனை குறைப்பார்கள் எதை காட்டுகிறது தெரியுமா ஒரு நோக்கங்கள் எல்லாம் தப்பிடமாரது என்பதை காட்டுகின்றது பிரியமான தேவதை எல்லாம் இழந்து போன பிறகு அவர் கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கை அருமையான என்று சொல்வது எல்லாம் நிறைந்திருக்கிற நேரத்திலே மகிழ்ந்திருக்கிற ஒரு நேரம் அல்லது தானியும் பெருகின்ற சந்தோஷத்தை பார்க்கணும் அதிகமான சந்தோஷத்தை தெரியுமா கடவுளோடு கடவுளை பார்க்கிறேன் கூட பேசுகிறேன் அந்த சந்தோஷம் எனக்கு போதுமானது என்ன உலகத்தில் எல்லா செலவும் இருக்க அப்படி அவர் நமோடு விட இல்லாமையே நம்மளாக இருக்கிற உணர்வடிகள் எல்லாம் இழந்து போனவர்களும் இறைவனை விடாதபடி பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றும் தொழுதை செய்து கொண்டே இருந்து கொண்டிருந்தபடியாலே அது முதடு மாத்திரம் கடவுளை துதிப்பதற்காக சுத்தமாக இருந்ததாம் அத்த இடமெல்லாம் அழுகி போடுவது என்று சொல்லி கடவுளை துதிப்பதற்காக வைத்திருக்கிறார் போதும் என்று விரும்பி இருந்தார் ஒரு நாள் கடவுளை பார்த்து வருகின்றார் எல்லா குறைவுகளும் எல்லா வேதன்களும் எல்லா வியாதிகளும் ஆற்றப்பட்டு என்று சொல்லி வேணும் சொல்லுகின்றபடியால் அதை ஆசீர்வதிப்பதற்காக நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுளை பார்க்க முடியாத உணர்வுகளை உண்டாகும்படியாக இருங்கள் ஆண்டு முறைகளை குறைத்து பெரிய காரியங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்கள் ஐயா சிறிது நேரம் உட்கார்ந்துருங்க நம் தொழுகை செய்துவிட்டு வருகிறேன் இஸ்லாமியர்கள் மாமிசுக்கு உட்பட்டுவதாக இருந்த போதிலும் நாங்கள் இப்பொழுது தஞ்சாவூரிலிருந்து திருச்சியிலிருந்து நகர்களுக்கு வந்து முஸ்லிம்களா இருந்தார்கள் அவர்கள் வெளியரங்கமாக கிருசவ மாத்திரம் வெளியமாக காட்டியிட மாட்டேன் கருசவிலாம் வெளியே தெரியுங்களா மூடி தப்பான மனிதர்கள் தப்பானதை கூட மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வாழ்கின்றார்கள் தவிர இறைவனை புகழ வேண்டும் என்கிற உணர்வு கிறிஸ்த மதத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கிறபடினால் நம்மவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற கடையில் சினிமீச வரையிலும் நம்முடைய தொடர்வு செய்ய வேண்டும் என்று இருக்கட்டும் ஆசீர்வதிக்கப் போகின்றார் யாருக்கு உண்டாக ஆரம்பிக்கின்றதோ அவருடைய நெருக்கங்கள் கவலைகள் மாறுகின்றது அப்படி குறைவுகள் எல்லாம் நீங்குவது என்று சொல்லுவேத்தில் அறிந்திருக்கின்றபடி நாள் தொழகை நேரங்களை இதற்காக கருத்து தந்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்பதி ரோட்டில் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும் அவன் கருத்து நாமத்தை கொள்கிறவன் எவனோ அவன்படி நடத்திலும்ச்சிப்பாகி அந்த லட்சிப்பை காட்டுகின்றது கடைசி நாட்களிலே மிதமாக கருத்தருடைய நாள் கருத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருளாகவும் சந்தர்த்தமாக மா அப்பொழுது கர்த்தரி நாமத்தில் தொழுதுபதோ அவர் கர்த்தூர் சொன்னபடி சிவோன் பருவத்திலும் கர்த்தூர் வரவழைக்கு மீதி ஆய்வு உண்டாயிருக்கும் இப்படி அந்த மக்கள் எப்படி தொழுகை செய்யும் இப்பொழுதே தொழுதை செய்யாதவர்கள் அந்த பயங்கரமான நாட்களிலே கடவுளுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் எந்த பயங்கரமான சட்டத்திட்டங்கள் உருவாகிற நாட்களில் ஒரு வீட்டில் பாடுற சத்தங்களுக்கான ஒரு தேவாலயத்திலும் அணி அடிக்காது எல்லாம் கூட பட்டுவிட முடியும் அதனால எங்கே மாத்திரம் ரட்சிப்பு இருக்குமா சியோன் பருவத்திலும் எரிசிலேவிலும் கர்த்தர் மலைக்கு மீதி ஆய்ப்பு எடுத்த ரட்சிப்பு உண்டாயிருக்கும் பருவமும் அடைகின்ற ஒரு அனுபவத்தை காட்டுகின்றது கர்த்தனை அவர் முடிவு பரிந்தும் நிலைத்து நற்போடையே ரட்சிக்கப்படுவார் என்று இறைய சீதைத்தான் சொன்னார் மறுதி சிறுகள் மக்களையே திரும்பி செங்கடலை தாண்டி அந்த பொழுது அழகான கீதங்கள் பாடினார்கள் அடித்து பெண்கள் பகுதியில் குசியெல்லாம் கொஞ்சம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணி குறைஞ்சி போச்சு மதா கிடைக்கல இறைச்சி கிடைக்கல மோசியை கல்லெடுத்துடா கொலை செய்வன நம்மளை கொண்டு சுடுகாட்டில் கொண்டு போட்டுடா இங்க இப்படிதான் ஒரு பொருத்தாலே தவிர கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து வாஞ்சிக்கவில்லை விழுந்து போனார்கள் புதிய வேண்டும் என்று விரும்பிவிட்டபடி நாள் அவர் செல்ல முடியாமல் போயிட்டால் ஆகையால் அந்த நாட்களிலே கருத்து தொழுது கொள்ளுர்கள் ஆரோச்சிக்கப்படுவார்கள் இந்த நாளிலே தொழுது கொள்ளுர்கள் தான் அந்த நாட்களும் இந்த நாட்களிலே காடா போடுகிறவங்க காட்டி அடிக்கிற டிமி வேற வேலைகளுக்கு போறவங்க பாசியம் ரொம்ப பூசியா இருக்கிற பாஷ்யம் நினைச்சேன் தப்பா நினைச்சிடாதீங்க அங்க பிள்ளை விட்டு இருந்த ஆளுந்துட்டு அவங்களாம் விட்டுட்டு இருந்தா என்னென்ன தெரியுமா விட்டுட்டு போலாம் மருமகன் வீட்டுக்காரன் வந்துட்டான் விட்டு போயற கடைகளில் அவன் மகளை கொண்டு விட்டுட்டு இருப்பாங்க சேர்ந்த பிள்ளைய கொண்டு வீட்டுல விட்டுட்டு போட்டாங்க ஏன் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க போட்டாதானே பிரியமான தேவதானே பயபக்தி வரிகளாக நடக்குங்க என் வேதத்தை மறந்தபடினாலும் பிள்ளைகளை மறந்து விடுவேன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுமானால் இறை என்பதனை கைவிட்டு விடுவார் வேறு எந்த காரியத்தின் காணிக்கையோ கோயில் கட்டுவதையோ உள்ளிட்டால் பார்க்கவில்லை வேதத்தின்படி நடக்கிற உத்தவ பார்க்கத்தார் அருமையான தேவ ஜனமே இரவையில் திருக்கத்தோதப்பட்டிருக்கிறது கருத்து லாபத்தை தோல்ந்து கொள்கிறவர்கள் ரஷிக்கப்படுவார்கள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் தூரத்தை வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து அணியவருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படிக்கு ஒரே நேரம் வெளியிடப்பட்டு என்னென்ன தெரியுமா இப்ப கொடுத்து நடந்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யாருக்கு எந்த ரஜிப்பு கிடைக்கும் தெரியுமா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு வருகைக்காக யார் காத்து கொண்டிருந்து கருத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சரி மீட்பாக மறுபடியும் வரப்போகிறார் அது வருகின்ற சரீரத்தில் சில பிளவினர்கள் உருவாக முடியும் சில போராட்டங்கள் உருவாக முடியும் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது பூர்ணமான ஒரு விடுதலை நாம் பெற்றுக் கொள்ளப்போக்காக காத்துக்கொண்டிருக்கடி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் அவரை போல மாற்றுவதற்காக ால் செய்ய முடிவு அப்படிப்பட்ட ஒரு சாயலில் வந்தார் அவர் தேவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்து கடந்து போனார் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதானே நமக்கு இருக்கிறார் என்று சொத்து வேதம் சொல்லுகிறது அதனால் திருச்சென்புல ஒவ்வொருவரும் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு பிரயாசப்படும் பொழுது அந்த வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பாடப்படாமல் போனார் தேவனவனை எடுத்துக்கொண்டார் அடுத்து வரப்போகின்றது ஆதியாக ஐந்தாம் அதிகாரி வசனம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக்கொண்டார் யார் எடுத்துக்கொள்வாரு தெரியுமா தேவனோடு சஞ்சரித்து தொழுதல் செய்யும் அவருக்கு பரிசீலித்து தொழுதல் செய்து கொண்டே இருக்கிற மக்கள் தேவனோடு அவர்கள் அழைத்துக் கொண்டு போவதற்கு நாகர் வரப்போகுது அதனால பெருமிதம் பயங்கரமா அந்த நாள் வருவதற்கு முன்னே சூரியன் ரத்தமாக சந்திர விதமாக சொல்லுகின்றது அப்பொழுது கர்த்தூரி கிராமத்தை தொழுந்து அவர் ரட்சிக்கப்படுவார் என்று தெற்கு தரிசி சொல்லுகின்றார் இந்த காலங்கள் நெருங்கி வந்து உலகத்தில் பயங்கரமான சட்டத்திட்டங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது உலக மனித வரப்போகிற கூடிய பெறுவதை முடிந்தவுடனே இந்த சட்டங்கள் செயல்பட போகின்றது ஆண்டு அனுமதிக்கப் போகின்றார் அந்த காலங்களிலே கடவுளுக்கு தோழக செய்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் சரிதை மீட்பாகி புத்தரிசுதாரடைந்து பரலகு செல்வாங்க என்று சொல்லுகின்றபடினால் தேவனோடு கூடரித்துக் கொண்டு சஞ்சரித்து நாம் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு தொழுகை நேரங்களை கூட்ட வேண்டும் என்று தேவ சமத்தில் கேட்டுக் யாருடைய ஆத்துமா எப்பொழுது தொழுகை செய்ய வேண்டும் சமயம் கிடைக்கும் உறவாட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றதோ அந்த ஆத்துமாக்கள் இயேசுதா அவருடைய எடுத்துக் கொள்ளப்படும் இப்ப உலகம் எடுத்து வரப்போகின்றது அதிகமாக இடம் கொடுத்து ஆண்டு விட்டு விலகி போட்டாதே தொழுகை செய்யக்கூடிய நேரங்களை அதிகமாக கூட்டுங்கள் கடவுளோடு சஞ்சரித்து வாழ்வதற்கான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது நம்ம கருத்தினுடைய வருகைக்கு ஆயுத்தமாக்கி கொண்டிருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்ற பொழுது உலகத்தில் எல்லா இடங்களிலும் நாமையும் எங்கும் ஆவியோடும் உண்மையோடு தொகுதிகொண்டு போக வேண்டிய காலம் என்று இரையேசி சொன்னார் இனி ஒரே ஒரு இடத்தில் எரிசலேமேல் மாத்திரம் இப்போது இருக்கின்ற எரிசிலேமேலை மாத்திரம் மக்கள் எல்லாரும் கடந்து போய் இசைவேல போய் கடவுளுக்கு ஆராதனை செய்யப் போகின்றார்கள் அப்படி ஒரு காலம் அடுத்தபடி ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் வரப்போகின்றது அப்படி ஒரே ஒரு பாஷை மாத்திரம் இருக்கும் என்று சற்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் என்பதாலும் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்துடி ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடி நாமத்தை தோழ்ந்து கொண்டு ஒருமதப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசியை சுத்தமான பாசையாக மாறப்படுவேன் என்று இறைவனாக ஆண்டவர் சொல்லுகின்ற இப்ப ஒரு பாஷைக்காரனுக்கு ஒரு பாஷை பிடிக்கல எரிச்சல்ட்டாக அடிக்கவர் நல்ல பேசினா அளவிற்கு பிடிக்க மாட்டேங்குது என்னவோ கட்ட வார்த்தை சொல்லி இப்படிதான் பாசைகளுக்கு விரோதமாய் பாசைகள் எழுப்பி யுத்தம் செய்யும் சில இருக்கிறது போல எங்கே அதிகமான பாஷை இருக்கின்றதோ இந்தியாவில் மாத்திரம் தான் சண்டைகள் உருவாகவில்லை மற்றபடி பாஷை இருந்த ரஷ்யாவிலே பதினான்கு பாஷை நடந்த போட்டு மாநில மாதிரியாக பிரிந்து உடைந்து போய்விட்டார்கள் இங்கே ஒரு கூட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அதிசீகரமாக இந்த உடவிகளாம் வரப்போகின்றது இவங்களுக்கு ரெண்டு பாஷை இருக்கின்றால் ஒரு பாஷைக்கால் ஒரு பாஷை கால துன்படுத்தி அழித்து மாறுகின்றது இரவு ஆகிய ஆண்டுபடி வார்த்தை இப்படி சொல்லுகிறது என வாசிக்கிற கருத்தரை அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தோடி நாமத்தை தொழுது கொண்டு ஒரு மதப்பட்டு ஆராதனை செய்யும்படிக்கு பாசை சுத்தமாகறப்படுவேருக்கு ஆராய்ச்சி எந்த பாஷல்ல ஏதாவது ஒரு பாஷன் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய பாஷையாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும் அந்த தெரியபடியாக இருக்கும் எல்லாரும் இந்த பாஷையில வாசிக்க முடியாத அறிவை ஞானத்தின் கடுத்து கொடுக்க போற யாருக்கும் உலக மக்களுக்கு எல்லாம் எல்லாரும் ஒரே பாஷில கடவுளுக்கு ஆராதனை செய்ய போறார்கள் இந்தியாவிலிருந்தும் அங்கேதான் ஆராதனை செய்ய போக வேண்டுமாம் அப்படிப்பட்ட ஒழுங்குகள் அதுக்காக ட்ரெயின்களை புள்ளட்டு ட்ரெயின் ரயில்வே காலையில் உள்ள காரங்களெல்லாம் இந்த ரயில்வேடைய வேகத்தை கூட்டத்திற்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா நாட்டிலும் ஜப்பான்ல ஆரம்பித்து எல்லாம் அந்த ஸ்பீடு எல்லாம் போட ஆரம்பிக்கிறார் எதற்காக போட போனார் என்று வியாபாரிகள் நினைக்கிறாங்க வியாபாரம் பண்றதுதான் இப்ப வியாபாரம் என தெரிஞ்ச வச்சு இப்ப ரோடு ஹைவேஸ் ரோடுகளை போட்டு மிக வேகமான கார்களை கொடுத்து மக்களை துரிதப்படுத்துவது கடவுளுக்கு ஆராதனை செய்ய போவதற்காக இந்த நாடுகளெல்லாம் துண்டு துண்டாக ஐந்து கண்டங்களாக உடைந்து கிடக்கின்றது இந்த ஐந்து கண்டத்திலும் அந்த வேலை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது எங்க போய் சேர்ந்த ஐந்து கண்டங்கள் ஒன்றாக சேர்ந்து அது இருக்க வேண்டிய இடத்துல சேருகின்ற பொழுது எருசலேமை தலைநகராக வைத்து இந்தியாவில் காஷ்மீர் வரைக்கும் அடுத்து பாகிஸ்தானுக்கு அந்த ரோடு செல்லுகின்றது பாகிஸ்தானுக்கு அடுத்து பாலஸ்தீனத்துக்கு அந்த ரோடு திறக்கப்படுகின்றது அப்படி அந்த இஸ்ரேலுக்குள்ள எருசிலேமுக செல்லப்போகின்றது இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கு போடுகிறோடு எருசலேமுக்கு வந்து பிரயாண தூரத்தை குறைத்து ஒழுங்குகளை கருத்து செய்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்ற ஒரு மதத்திற்கு ஆரோக்கிய செய்யும்படி தேவை என்ற ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறபடினால் நம்மவர்கள் இறைவிற்கு ஒழுங்கு செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நேரங்கள் கிடைக்கவில்லை யாரும் சொல்லிவிடாத இருபத்தி மணி நேரத்தையும் உலகத்துக்காக செலவு செய்துவிட்டு கடவுளுக்கு ஜெயிப்பதற்கு நேரமில் அது கூறிய தரிசனத்தை சாலையில் சொல்லியிருக்கிறேன் சொல்லுகிறேன் ஒரு வீட்டில் ஒரு நாக்காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு கேட்கிறான் பாயார் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கும் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா தாய் சோறு கொடுத்து சரிப்பா இருந்து ஐந்து நிமிஷம் கழிச்சு வந்துட்டப்பா என்று சொல்கிறாள் தரிசனத்துக்கு ஆண்டாரு தெரியுமா என்னுடைய ஜனங்கள் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக வாழ்நாள் முழுமை பகல் வேலை மூலமையும் அதற்காக செலவு செய்து விட்டு கடைசியில செலவி நாடுகள் உறங்குகின்ற நேரத்தில் மாதிரி இருக்கிறது அப்படி செய்வதை நான் விரும்புவது என்று பெரும்பகுதி கிறிஸ்துவ குடும்பங்கள் எல்லாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றது நாம் அப்படி செய்யக்கூட அதிகாலை என்னை கண்டடைவான் எல்லா வீடுகளிலும் காலை அஞ்சு மணிக்கு ஜமிக்க வேண்டும் பன்னெண்டு மணிக்கு ஜமிக்க வேண்டும் மாநில ஏழு மணிக்கு ஜமிக்க வேண்டும் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது உதாசீனம் செய்து விடாதீர்கள் விரைவரை கனம் என்னை கனம் பண்ணுவதில்லை நானும் கனப்படுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இனம் பண்ணப்படுவார்கள் அவர் ஆறு கடவுளுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்ம யாராவது கேட்டால் என்ன ஜாதி என்ன தெரியுமா ஆசாரியர்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்யக்கூடிய வேறு காரியங்களை சொல்லக்கூடாது என்பது சொல்லிக் கொடுங்க இவ்வளவு ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினீர் நாங்கள் பூமியில் அரசாங்கம் புதிய பாட்டை பாடினார்கள் பழைய பாட்டுகள் பாடிட்டு இருக்காங்க எங்க அவரு அந்த ஆளு இந்த ஆளு நம்மை மர்மப்படுத்தி அவர்களுடைய பரலவிட்டு கொண்டு போக போறபடினால் நம்முடைய நிலைகள் எல்லாம் மாற்றப்படும் சகரியாவின் புசகம் பதினாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கின்ற பொழுது இதுமாக ஒரே பாஷியாக மாற்றின பிறகு எருசுலேமுக்கு கருத்துக்கு ஆராதனை செய்யும் அறமாட்டும் என்று ஊரம் ஒரு சமுதாயம் இருக்குமானால் அங்கு என்ன நடக்கும் பின்பு எருசுலேமுக்கு ரூபமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் அதாவது அன்பகதோன் யுத்தத்தில் எருசிலேமுக்கு ரூபமாக வந்த பெரும்பகுதி மக்கள் அழிந்து போவார்கள் அழிந்து போறவருக்கு மீதியான யாவரும் சேனைகளின் கற்பனாகி ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடாரப்படி ஆசிரியம் படிக்கும் வருசா வருஷம் எரிசிலேமுக்கு வருவார்கள் அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனையின் கற்பனாகி ராஜாவை தொழுது கொள்ள எரிசிலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வரிசிப்பதில்லை தேவனுடைய நோக்க மனுத்தையும் மனிதன் தனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் மனிதன் தன்னை களம் பண்ண வேண்டும் தன்னை கொள்ள வேண்டும் மனோகரிமத்திலே தேவனுடைய பிரசதம் இறங்க வேண்டும் என்று விரும்புகின்றார் குமாரன் பிறந்தான் அப்போது மனிதர்கள் கர்த்தரி தொழ ஆரம்பித்தார்கள் இந்த ஆராதனை பார்க்கிற மக்கள் எல்லாம் ஆரம்பித்து தேவனுக்கு ஆராதனை செய்கின்ற இடம் பெ மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு இடம் அவர்கள் தான் மருவமடைந்து பரலகன் செல்வாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆராதனைகள் இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கைகள் இருக்கட்டும் உலக பார்த்துக்கொண்டே இருக்கின்றது தேவஜானமே கர்த்தரி தொழுது கொள்ளும் கடந்து ஆவியோடு உண்மையோடு கருத்திருக்காரம் செய்ய வேண்டும் என்று பிழாவாக ஒரு விரும்புகிறார் என்பது நாம் அறிந்திருக்கின்றபடி நான்வினுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நிறைவேற்றுவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்